வணக்கம் நற்றினையின் ஒரு நிமிட யோசனைக்காக திருச்சியிலிருந்து அணுகீர்த்தனான் அற்பமாய் அறிந்தவன் அவனை உடனே திரும்ப கூறிவிடுவான் ஆம் அற்பமாய் அறிந்தவன் அவனை உடனே திரும்ப கூறிவிடுவான் என்கிறார் பிளாடஸ் நன்றி வணக்கம்